अस्मदाचार्य அந்தி பாட் மந்திரம் இருக்கு இல்லையா புக்ல இருக்கிறது அது எல்லாரும் சேர்ந்து பண்ணும் நம்பர் ரெண்டு ஓம் ணேபிணு மேவ் பசியமாங்கு வாசேமேவாந்திரோத்தூஷா விஷவே நோ அரிஷ நேமி ஒரு ஒரு மனிதனும் ஜெர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த விசாரம் இதுக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா வந்தே ஆகணும் யாராலையும் வந்து இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்போ எப்போ ஒருத்தர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள வரணும் அதாவது என்ன பத்தி சொல்றோம் அவ வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ண ஆரம்பிக்கிறா இப்ப வந்து நம்ம சப்போஸ் வந்து ஒரு இது வரைக்கும் போகாத ஒரு ஊருக்கு நான் புதுசா போறேன் அப்படின்னா வந்து புது என்ன பாஷ பேசுவது புரியாத பாஷையா இருந்தா இன்னும் எனக்கு கஷ்டம் அப்போ ஒரு புது ஊருக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு கைடு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்படிங்கறது வந்து எனக்கு புதுசான ஒரு ஜெர்னி அது எப்படி இருக்கும் அதுல என்னெல்லாம் தடங்கள் வரும் என்னெல்லாம் நல்ல விஷயம் நான் கத்துப்பேன் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது அந்த கைடு யாரு குரு அப்போ குரு கிட்டதான் என்ன இருக்கு ஜிபிஎஸ் இருக்கு நம்மள வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில கைடு பண்ணி கூட்டின் போற அந்த ஜிபிஎஸ் ஆனது இருக்கு இப்பாஸ்திரம் சொல்றது அந்த ஜிபிஎஸ் பயன்படுத்தி அந்த குருவானவர் வந்து இந்த ஜேர்னியை நம்ம இந்த ஜேர்னியை வந்து சக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது அப்படி பண்ணாம நாமளே தனியா படிச்சுடலாம் இந்த புக்கை பார்த்து படிக்கலாம் அந்த புக்கை பார்த்து படிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சோம்னா அதுக்கும் சாஸ்திரம் என்ன சொல்றதுனா ஒரு இருட்டு அறையில கருப்பு பூனையை தேடுவதற்கு சமம் ஒரு நாளும் ஒரு நாளை வந்து கருப்பு பூனைய கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ வேதாந்த விசாரம் அப்படிங்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு சாஸ்திரம் வந்து நாலு டெபனிஷன் கொடுக்கிறது இந்த நாலு டெபினிஷனும் நம்மளுக்கு புரிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னா இந்த எந்த வேதாந்த பயணத்தை ிருக்கோம் அறது வந்து நம்மளுக்கு தெரிய வரும் புரிஞ்சிடு அப்படின்னு சொன்னா நம்மளோட ஜேர்னியோட ஒரு ரோடு மேப் என்ன இம்பார்ட்டன்ட் இப்போ ஒவ்வொரு டெபினேஷனும் எப்படி இருக்க போறதுன்னா அடுத்த லெவல் அடுத்தே போக போறது அப்போ இந்த வேதாந்த பயணம் ஜேர்னி எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போயி முடியும்ப்திச்சு முடியும் மோக்ஷத்துல முடியும் அப்படின்னா என்ன பர்த் டெத்து சைக்கிள் பார்த்தோம் அப்போ இறக்கறான் மறுபடியும் இல்ல அப்படின்னு நம்ம வந்து இந்த பர்த் டெத் சைக்கிள் இருக்கிறது பேரு சம்சாரம் அப்படின்னு புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே அப்போ சம்சாரம் வந்து பர்த் டெத் சைக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா மோட்சம்னா என்ன பிரீடம் சம்சாரா இல்லையா பர்த் டெத் சைக்கிள் அப்போ ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி வந்து நம்மள சம்சாரத்திலிருந்து மோக்ஷத்திற்கு டிராவல் பண்ண போறோம் அடுத்த இதோட refined version பார்க்கலாம். ஒருத்தர் இந்த பர்த் டெத் சைக்கிள்க்கு உட்பட்டவர்களோ அதாவது யாரு ஒருத்தர் இந்த பர்த் டெத் சைக்கிள் அண்டர்கோ அவளை வந்து mortal beings அப்படின்னு சொல்றோம் அதாவது மரணத்திற்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு நாம சொல்றோம் இந்த ஜன்மம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுறது மரணம் சம்பவிக்கிறது அதுக்கப்புறம் மரணம் எப்படி மாறுறது மறுபடியும் ஜனனம் அப்படிங்கிற ஈவெண்டா டிரான்ஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி இருக்கு அப்போ மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் அப்போ ரீபர்த் ரீ ரீபர்த் மறுபடியும்னன மரணத்துல அந்த மாட்டேன் கண்டினியூ ஆகின்றே இருக்கு மரணத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றோம் அது சமஸ்கிருதத்துல மிருத்யுகூ அப்படின்னு சொல்றோம் எப்படி இருக்கு ஜாத்தியோ மிருத்யுகூ த்ருவம் ஜென்மிரு தஸ்மாகலோகம் உட்பட்டது அப்படின்னு நம்ம ரீடிஃபைன் பண்ணிருக்கோம் மிருத்யுகூ அப்படின்னு சொல்லிருக்கோம் இப்ப சம்சாராவை அப்படி சொன்னோம்னா மோக்ஷத்தை இப்ப நம்ம எப்படி வந்து ரீடிஃபைன் பண்ணணும் மார்டாலிட்டி சம்சாரம்னா மோட்சம் என்னது ாலிட்டி மரணத்திற்கு உட்பட்டது மரணத்திற்கு உட்படாதது மிருத்யு அப்படினா? அமிர்தம் அப்படின்னு சொல்றோம் அப்ப செகண்ட் டெபினிஷன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி நான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராவல் ஃப்ரம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி மிருத்யு அமிர்தம் மரணத்திற்கு உட்பட்டதுல இருந்து மரணத்திற்கு உட்படாதது செகண்ட் டெபினிஷன்ல வந்து நம்ம மார்டாலிட்ட இருந்து இம்மார்டாலிட்டிக்கு டிராவல் பண்றோம் கேள்வியை எழுப்புறது நாம டவுட் கேட்கலன்னா என்ன பார்த்திருக்கோம் சாஸ்திரமே வந்து அதுக்கு டவுட்டையும் இந்த மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டிங்கிற விஷயம் சாத்தியப்படுமா ஒரு விஷயம் வந்து மரணத்திற்கு உட்படாத ஒரு விஷயமாக ஆக முடியுமா லாஜிக்கலி இது பாசிபிளா லாஜிக்கலி வந்து இது பாசிபிள் கிடையாது இப்ப எது ஒன்று மரணத்திற்கு உட்பட்டதோ அது மரணத்திற்கு உட்பட்டதுதான் இல்லையா அது வந்து எப்படி மரணத்திற்கு உட்படாத ஒரு விஷயமாக மாற முடியும் ஒருத்தர் வந்து பாடி எடுத்துக்கலாம் மரணத்திற்கு உட்பட்டவர் சொல்றோம் நான் வந்து மார்டல் ஏப்ரல் இருந்து நானு இம்மார்டல் பீயா மாற அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்களேன் அப்போ ஏ மார்ச் தர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நான் வந்து மார்ட்டல் மரணத்திற்கு உட்பட்டவனா இருக்கேன் ஏப்ரல் ஃபஸ்டிலிருந்து இம்மார்டலா நான் வந்து மாறரே அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுறது அந்த சாகர தன்மை இருக்குல்ல இப்ப சாகர தன்மை அப்படிங்கறது ஏன் ஏற்படுறது ஏன்னா ஒரு பிகினிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு பிகினிங் அப்படின்னு ஒன்னு இருந்ததுன்னா எண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் சாகாத தன்மை இருந்ததுன்னா என்ன ஒரு டேட் இருந்தாகணும் கண்டிப்பா இருந்தாகணும் இப்ப நம்ம வந்து மரணத்திற்கு உட்படாத அந்த தன்மைக்கு ஒரு பிகினிங் டேட் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு என்ன என்ன தந்தாகணும் மரணத்திற்கு உட்படாத தன்மைக்கு எட்டு டேட் இருக்க முடியுமா அது இழந்து விடுகிறது அதுவும் என்ன ஆயிடுறது மரணத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாக மாறி அப்போ லாஜிக்கலி மரணத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம் ஒரு நாளும் மரணத்திற்கு உட்படாத ஒரு விஷயமாக மார முடியாது சரி இப்ப வந்து அந்த மரணத்திற்கு உட்படாத விஷயம் மரணத்திற்கு உட்படாத விஷயமா மாறணுமா இம்மார்டலா ஒரு நாளும் ஆக முடியாது இம்மார்டல் இம்மார்டலா ஆகுமா இம்மார்டல் இம்மார்டலா ஆக வேண்டிய அவசியம் மரணத்திற்கு உட்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க முடியாது நிலையாக இருக்க முடியாது போய் சேரற ஒரு இடமாக அது இருக்க முடியாது இம்மார்டாலிட்டி அப்படிங்கறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு வழியில தான் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அது என்ன அப்படின்னா அது என்னுடைய உண்மையான ஸ்வரூபமாக தான் இருக்க முடியும் என்னோட வெரி நேச்சர் வந்து மரணத்திற்கு உட்படாத தன்மை இம்மார்டாலிட்டி அப்ப இம்மார்டாலிட்டி அப்படிங்கறது என்னுடைய ஸ்வரூபம்னா நேச்சர் என்னோட ஸ்வரூபம் வந்து அமிர்தம் அப்படின்னா எனக்கு வந்து மிருத்த அழியக்கூடியவன் மரணத்திற்கு உட்பட்டவன் அப்படின்னு ஒரு தாட் ஆனது வருதே இல்லையா அதாவது நான் வந்து ஒரு நாள் பிறந்த கொஞ்ச நாள் இருந்த ஒரு நாள் நான் வந்து இறந்து போய்டுவே, அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது ஐ ஆம் க்ரோயிங் கிரேயிங் அண்ட் கோயிங் அது என்னது அப்படின்னா அது மட்டும் அந்த மாதிரியான தாட் ஏன் வருது அப்படின்னா அது வந்து அதுதான் மிஸ்கன்செபன் அப்படின்னு சாஸ்திரமானது சொல்றது அது வந்து கிடையாது அது உன்னுடைய தவறான நோஷன் மிஸ்கன்செப்சன் அப்படின்னு சொல்றது அப்போ தேர்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் டெஃபினிஷனோட மார்டாலிட்டி அப்படிங்கிறது தவறான அறிவு அது எந்த ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம கிட்ட அப்படின்னு பார்த்தா நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன் போயிடுவேன் அப்படிங்கிற thought ஃபார்ம்ல அது எக்ஸிஸ்ட் ஆகுறது அப்போ மார்டாலிட்டி வந்து அப்படின்னா இம்மார்டாலிட்டி ஃபேக்ட் அப்போ notion to fact. டு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து கரெக்டான அறிவுக்கு டிராவல் பண்றது வந்து அசத் அப்படின்னு சொல்றது சொல்றது அப்ப அசத்துல இருந்து சத்துக்கு நம்மளுடைய டிராவல் ஆனது இருக்கு அப்ப அசத்தோமா சத் கமய இதோட மூணு டெபினிஷன் ஆயிட்டா என்ன இந்த இந்த தவறான அறிவு ஏன் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது ஏற்படுறது விஷயத்த பத்தின டீடெயில்ஸ் எனக்கு தெரியாத காரணத்தினால எனக்கு தவறான அறிவானது ஏற்படுகிறது கரெக்டா இப்ப வந்து ஒரு அரகொர இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கயறு இருந்தது கயரு அப்படின்னு தெரியாத காரணத்தினால வந்து அத பாம்பு அப்படின்னு தவறான நோஷன் எனக்கு ஏற்படுறது இல்லையா அதே மாதிரி என்ன பத்தின ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரைட்டான டீடைல்ஸ் தெரியாததுனால இந்த misconception ஆனது ஏற்படுறது false notion ஆனது ஏற்படுறது நான் எது இல்லையோ அது நான் அப்படிங்கற நான் தவறா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்போ spiritual journey நம்மள எங்க இருந்து எங்க கூட்டிட்டு போறது அப்படின்னா எனக்கு ஏன் வந்து இந்த தவறான அறிவு ஏற்பட்டிருக்கு எனக்கு அதை பத்தின விஷயம் தெரியாததுனால அப்போ இக்னரன்ஸ்ல இருந்து என்ன எதுக்கு கூட்டிட்டு போறது நாலெட்ஜுக்கு அந்த கூட்டிட்டு போறது மூலமா இக்னோரன் தேவைப்படுறது என்ன knowledge அஜம் தமசோமா ஜோதிர் கமய அஜான இருட்டிலிருந்து பிரகாஷத்துக்கு நாம ட்ராவல் பண்ண போறோம் அப்போ ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்படிங்கறது வந்து எதை நோக்கிய பயணமாக இருக்கு ஞானத்தை இருக்கு டிராவல் பண்ண போறோம் அந்த ஞானம்ங்கிற டிஸ்கவரி நம்மளுக்கு ஏற்படணும் அப்படின்னு இந்த குரு சன்னிதானத்துல நம்ம கிட்ட வந்து இருக்கிற குரு ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வந்து முண்டக்க உபனிஷத் க்ளாஸ் அடுத்த க்ளாஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓம் பூர்ணமத்பூர் நிதம் பூர் நாத் நமுதட்சே பூர்ணியூர் நாயயபூர்ணமேவசிஷே ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓ